அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவித்தோல் பிடித்துக் கொண்டு ஒரு பயணியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீர் இந்த உலகில் இருந்து கொள்வீராக என்று கூறினார்கள் இபின் உமர் அது அவர்கள் பின்வருமாறு கூறுபவர்களாக இருந்தார்கள் நீர் மாலை நேரத்தில் இருந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீர் நீர் காலை நேரத்தில் இருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர் உன் நோய் நிலையை கருத்தில் கொண்டு உன் உடல் நிலையும் நீர் இறப்பதை கருத்தில் கொண்டு உம் உயிர் வாழும் காலத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார் புகாரி ஆறு